तापत्रय विनाशाय, சச்சிதானந்த விஷோத்தியேதாபயா வய நுமார் புராணி விவிதாத்மாசூன் ஃகதம் சமத் தைத்தைரருஷம் விய பிரம்மாவலோகதிஷனம் உதமாபதேவா இந்த श्लोका என்ன சொல்லுகிறதுனா பகவான் என்னெல்லாமோ சிருஷ்டி பண்ணி பார்த்தாராம் ஆனால் அவருக்கு சந்தோஷம் வரலையாம் மனுஷனை சிருஷ்டி பண்ண பிறந்தான் ரொம்ப சந்தோஷம் வந்து தான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய இது இதனால் மனுஷன்மா அவனுடைய மகிமையை அதுதான் விஷயம் ஆகா அது மனுஷன்மா உயர்ந்தது ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்தலைன்னா இந்த மனுஷென்மாவனுடைய மதிப்பு தெரியாது மனுஷ ஜென்மாவை எடுத்தும் ஒருத்தனுக்கு தன்னுடைய மனுஷ ஜென்மாவோட மகிமை புரியலேன்னா அந்த விவேக சக்தி இருக்கிற ஒரு மனுஷரீரம் கிடைச்சும் கூட அந்த மனுஷ சரீரத்தோடய விவேகம் இல்லைன்னு சொன்னால் அது என்னன்னு சொல்கிறது அதுதான் விஷயம் அதனால மனுஷியனுடைய குளோரியை சொல்கிறார் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் இந்த சரீரம் நமக்கு நிறைய துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னார் வைராக்கியத்துக்காக இந்த சரீரத்துக்கிட்டேருந்து நான் நிறைய படிச்சுட்டேன்னார் அதாவது இருபத்தி ஏழா ஸ்லோகத்தில் சொன்னார் இது ஒரு பக்கம் இழுக்கிறதுன்னார் அப்புறம் வந்து அதுக்கு முன்னால் சொன்னார் விதை திரும்ப திரும்ப மறுபடியும் சரீரம் எடுக்கிறதுக்கே காரணத்தை உண்டு பண்ணுறது இந்த சரீரம் அப்படின்னார் இந்த சரீரம் வந்து விவேகத்தை கொடுக்கறது அப்புறம் என்னென்னா இந்த சரீரத்தினால தான் ஞானத்தை பெறேன் அதனால் இதுக்கு முதல்ல சொன்னார் இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகத்தில் சொன்னார் இது வந்து நாய் நறுக்கி கழுகுகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து பக்ஷ்ய விஷ விஷயமாக இருக்குது சொல்லி இந்த சரீரத்தில் அபிமானம் இல்லாதவனாக இருக்கேன் ஆக என்னுடைய சரீரமே எனக்கு குருவாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார் அதாவது இதுவே ஒரு முக்கியமான திருஷ்டாந்தம் ஆனால் இந்த சரீரத்தில் அபிமானம் வைக்கிறதுனால வர்ற ப்ராப்ளத்தை சொன்னார் முதல்ல இந்த சரீரம் எனக்கு என்ன உபகாரம் பண்ணியிருக்குன்னா அபிமானம் இல்லாமல் பண்ணியிருக்கு மற்ற ஜென்மம் எடுத்தால் கூட சரீரத்தில் அபிமானம் இல்லாமல் இருக்குமா தெரியாது இந்த சரீரத்தை மனுஷ சரீரத்தை எடுத்தால் தான் இதில் விவேக வைராக்கியத்தை உண்டு பண்ணி நாம் சரீரத்தில் அபிமானம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுகிறார்கள்னா இந்த சரீரத்தில் அபிமானம் வச்சு உறவுகள் இந்த விவகாரத்திலேயே அர்த்தகாமத்திலேயே வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள் பொருள் இன்ப வாழ்க்கையிலேயே உழன்று விடுகிறார்கள் ஆகையினால் உடம்புக்குள்ளே இருந்துன்னு இந்த சரீரத்துக்கு நாம் அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுக்குற போது இது தொந்தரவுக்கு காரணமாகி விடுகிறது துன்பத்துக்கே காரணமாக இருக்குது விவேகத்துக்கும் இந்த உடம்பு தான் காரணம் துக்கத்துக்கும் இந்த உடம்பு தான் காரணம் அப்படிங்கிறவர் ஆனால் அதே சமயம் மனுஷ ஜென்மாவோட மகிமையும் புரிஞ்சுக்கணுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாருங்க தேவஹா ஆத்மசக்தியாக அஜயா இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிறோம் தேவஹா பகவான் ஆத்மசக்தியாக அஜயா சம்பவாமி ஆத்மாயையாங்கிறார் இல்லையா கீதையில் அதே தான் ஆத்மசக்தியா அஜயா தன்னுடைய சக்தியாகிய அஜான்னா மாயா சக்தியினால் நிமித்த காரணமாக இருக்கிற சகுணம் என்ன மாயா சகிதம் பிரம்ம அவர் என்ன பண்ணுறார் அந்த மாயா சக்தினால் புராணி விரக்ஷான் புராணி புராணின்னு சொன்னால் இந்த இடத்துல சரீரங்கள்னு அர்த்தம் யாருக்குன்னா ஜீவர்களுக்கு ஜீவர்களுக்கு நிறைய சரீரங்களை உண்டு பண்ணினாராம் விரக்ஷான் விரக்ஷரீரம் சரீ சிறப்ப பசுன்னு அதாவது பாம்புகளையும் பசுக்களையும் சரி சிறப்ப அப்படின்னா பூமியில் ஊர்ந்து போகிறது ஊர்வான் பசுக்களையும் ககதம்ச மத்சியான்னு ககதம்ஷ ககன்னு சொன்னால் ஆகாசத்தில் பறக்கிற பறவை சரீரம் தம்சம்னா இந்த கடிக்கிறத கொசு கொசு ஈ இதெல்லாம் தம்சானா நம்மளெல்லாம் கடிக்கக்கூடியது நாயை கூட கடிக்கிறது யானையை கூட கடிக்கிறது ஈ எறும்பு இதெல்லாம் அப்புறம் மீன்களையும் மத்ஸ்யான் சுருஷ்டுவா சுஷ்டுவானா அதெல்லாம் படைத்து தைகி தைஹி அதுஷ்ட ஹிருதயா ஜீவர்களுக்கு இந்த சரீரம் நல்லதா இந்த சரீரமா அப்படின்லாம் பார்த்துட்டே வந்தாராம் இந்த மாதிரி பாடி இந்த மாதிரி பாடின்னு சுஷ்டுவா தைகி தைஹி அதுஷ்ட ஹிருதயா சந்தோஷப்படாத மனம் பிரம்மாவலோக திஷணம் என்ன பண்ணார்னா பிரம்ம ஜானத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி படைத்த மனித உடலை அப்படிங்கிறார் இப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறார் இந்த ஹியூமன் பாடி எதுக்குன்னா மெய்ப்பொருளை உணர்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறார் இது பற்றி நாம் மேலும் சிந்திப்பதற்கு திருவருளை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் विविधान्य विधाय எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்